அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு திருவள்ளுவரின் திருவருளால் திருக்குறளில் அறுபத்தி மூன்றாவது அதிகாரமாகிய இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் உள்ள முதல் குரட்பாவை படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊர்வது அகுதொப்பது இடையூறு வரும் காலத்தில் மகிழ்ச்சி அடைவாய் துன்பத்தை இன்பமாகக் கருதி அனுபவிப்பது போல துன்பத்தை கடக்கக்கூடிய சாதனம் வேறொன்றும் இல்லை செயலை மேற்கொண்டு அதில் வெற்றி காணும் போது கொள்ளும் மகிழ்ச்சியை இடையூறு வரும்போதே அடைந்து விட்டால் துன்பம் நீங்கி வெற்றி அடைவது திண்ணம் எனவே துன்பம் உண்டானபோது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வேண்டும் அதனை அடுத்து என்பது இடுக்கனை தடுத்து என்று பொருள் ஊர்வது என்பது மேல் செல்வது இடுக்கண்ணுக்கு அஞ்சினால் மேற்சென்று செயல் நடத்த முடியாது என்பது கருத்து இடுக்கனை இன்பமாக கருதினால் விடாது செய்து வெற்றி பெறுவான் என்பதைத்தான் இந்த குரட்பா நமக்கு உணர்த்துகிறது சீவக சிந்தாமணியிலே ஐநூத்தி ஒன்பதாவது பாடலை மேற்கோளாக இங்கே நாம் பார்க்கலாம் இடுக்கண் வந்துற்ற காலை எரிகின்ற விளக்கு போல நடுக்கம் ஒன்றானும் இன்றி நகுக தாம் நக்க பொழுது அவ்விடுக்கனை அறியுமைகாம் வந்துற்ற காலை எரிகின்ற விளக்கு போல நடுக்கம் ஒன்றானும் இன்றி நகுக தாம் நக்க போல் நவ்விடுக்கனை அறியும் எம் இடுக்கண் வரும்போது ஒளியை சிந்துகின்ற விளக்கை போன்று நக வேண்டும் அவ்வாறு நகுதல் அதனை வெட்டுகின்ற வாழ் போன்றது என்று திருத்தக்க தேவர் இந்த ஜீவக சிந்தாமணியிலே உபதேசித்திருக்கிறார் இனி பதவரை பார்க்கலாம் இடுக்கண் செயல் புரியும் போது இடையூறு அல்லது துன்பம் வருங்கால் வருமானால் அதற்காக வருந்தாமல் நகு அறிவால் இயற்கை நியதியை உணர்ந்து மகிழ்க அதனை அந்த இடையூறு அல்லது துன்பத்தை அடுத்து எதிர்த்து அதனை ஊர்வது கடப்பதற்கு அகுது ஒப்பது அதற்கு அதாவது துன்பத்தையே இன்பமாக கருதி மகிழ்வதற்கு நிகரானது இல் எதுவும் இல்லை செயல் புரியும் போது இடையூறு அல்லது துன்பம் வருமானால் அதற்காக வருந்தாமல் அறிவால் இயற்கை நியதியை உணர்ந்து மகிழ்க அவ்விடையூறு அல்லது துன்பத்தை எதிர்த்து அதனை கடப்பதற்கு அதாவது துன்பத்தையே இன்பமாக கருதி மகிழ்வதற்கு நிகரானது எதுவும் இல்லை மேற்கொண்ட செயலால் துன்பம் நேர்ந்த இடத்து திளர்ச்சி அடையாமல் அறிவின் துணை கொண்டு மகிழ்ச்சி அடைபவனுக்கு அந்த துன்பம் நீங்கும் என்பது கருத்து இடுக்கண் வருங்கால் நகுத்து ஊர்வது அகுதொப்பது அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனித தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் பூர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக